அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளையிலே சி மாணுவர் இந்த நாள் சிந்தனின் தலைப்பு அறிவு ஒரு பந்து வந்து விழுந்தது அந்த பந்தை தவறுவிட்ட குழந்தை அழுதவாறு அந்த பந்தை எடுக்க சாலையின் குறுக்கே ஓடி வந்தது அங்கிருந்த சிலர் குறுக்கே போகாதே போகாதே என கத்தினர் யார் குழந்தை இது இப்படி பொறுப்பே இல்லாமல் குழந்தை விட்டிருக்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் எதற்கு குழந்தை என கோபமாய் பேசினர் சிலர் இப்படி பலரும் பல விதமாய் பேசினார்களே தவிர குழந்தையை காக்க எவரும் முன்வரவில்லை அங்கிருந்த கண்ணன் குழந்தையை தடுப்பதை விட போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதே சரியானது என்று முடிவு செய்தான் சாரனர் இயக்கத்தில் அவன் பயின்றிருந்த பயிற்சி அவனுக்கு போக்குவரத்தை நிறுத்த பயன்பட்டது அதனால் குழந்தை காப்பாற்றப்பட்டது கண்ணனை குழந்தையின் தாய் கண்ணீர் மல்க பாராட்டினாள் கொட்டி தீர்த்த வெட்டி வீரர்கள் பேசாது சென்றனர் ஆம் எந்த மனிதன் தன்னுடைய கவலைகளெல்லாம் தாங்கி அடுத்தவர்கள் துயரத்தை நீக்க முன் வருகிறானோ அவனே சிறந்த சான்றோனாய் அறிவுள்ளவனாய் காணப்படுகின்றான் சான்றோர்கள் துணிச்சல் மிகுந்தவர்கள் அவர்கள் நாளையை பற்றி கவலைப்படாமல் இன்றைய போதில் சிறந்து விளங்க தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறார்கள் சிந்திப்போம் நாமும் வாழும் சூழலில் நமது அறிவை பயன்படுத்துவோம் நன்றி